தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை தொற்றாளம் திரு ஆறுமுகம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை ரே அப்பன் அம்மை ஐயன் ஐயன் குருநாதன் அர்த்தம் அப்பனும் நீ தான் அம்மையும் நீ தான் குருநாதனும் நீ அன்புடைய மாமனு பொன் பொரு குழந்தை பிள்ளை குழந்தையும் அவன் தான் அவனை எங்கேயாவது ஓடி போடுவோம் பெரிய வியாபாரம் நம்மளை காப்பாற்றுற ஆலமரம் hari nalla oru kulamu tuttamu vorurum nee thirparavu iparavu dott vai nee kunayai ennenjam thurappi pai nee ippon nee en manile ye bo tum ni irai van ni erundal sal van ni ye la la la la sa பெருக்கி பொதனை சுருக்கும்ளுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே அப்பா ஒப்பிந்த மணியே அங்கில் பிழைந்த ஆரமுதே பொய்மையே வேறு ஒரு தினை தந்தை குருநாதன் இவர்கள் சொல்லுகிற சொல் அந்த சொற்படி நாமல் நடந்து விட்டமேயானால் நமக்கு வாழ்க்கை முழுவதும் நலமாகவே இருக்கும் இது புராண வாயிலாகவும் அனுபவ வாயிலாகவும் நான் சொல்லுகிறேன் ஏழாவது நூற்றாண்டில் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சாமியிட்ட போய் சிவ சிவபாதகிருதையர் இந்த நாட்டில் பௌத்தர்களும் புத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பெருகிவிட்டார்கள் யாரும் விபூதி பூசறதில்லை யாரும் சிவகோயிலுக்கு போகிறதில்லை உத்ராட்சம் போடுறதில்லை பஞ்சாட்சரன் சொல்றதில்லை இதற்கு என்ன காரணம் இதற்கு எங்களால் செய்ய முடியவில்லை அப்படி இந்த இவர்களெல்லாம் விரட்டி இந்த சைவ சமத்தை வாட வைக்கக்கூடிய குழந்தை ஒன்று கொடுக்க வேண்டியது பொறுப்பு கேட்டார் இல்லையா ஆமா தோழிபுரத்தில் இருக்கிற சாமியை தான் கேட்டார் நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆமா அதனால சீழை போன தோனிபுரத்தில் இருக்கிற சுவாமியை தான் ரொம்ப விருப்பமா பாப்பேன் ஏன் அவரால் வந்தவர் தான் திருஞ்சான சம்பந்தர் திருஞான சம்பந்த தேவாரம் வந்தது தேவாரம் இந்த மடாதிபதிகளும் சைபர்களும் சரியா கேட்கவில்லை அதை ஆதரிக்கவில்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தோனிய புற தான் சொல்லிட்டேனா சொன்னிட்டு இருக்கேன் இன்னைக்கும் சொல்லிட்டு ஜபம் பண்ணும்போது இந்த மாதிரி மடாதிபதிகளும் பாக்கி இருக்கிற சைவர்களும் தேவாரத்தை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க இதை நீதான் கேளுதுன்னு அவர்கிட்ட தான் சொல்லிட்டு ஏன் மனிதனுடைய சொல்லி புரியல அப்படி திருஞான சமுதருடைய காப்பனார் சாமியிட்ட சேர்ந்தார் சேர்ந்தார் அப்புறம் தான் திருஞான சமுந்தர் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் சைவ சமயத்தை வாழ வைத்தவர்கள் நான்கு பேர் அவரை போல யாரும் செய்தவங்க கிடையாது ஆமா இந்த சைவ சமயத்தை வாழ வைக்கிறதுக்கு அவர் படாத பாடுபட்டார் அப்ப என்ன அர்த்தம் தந்தையாருடைய எண்ணம் தான் திருஞான சமுந்தருடைய எண்ணம் சரிதானா நல்லா நீங்க திருஞான சமுதர் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய கொடுன்னு அவர் கேட்டு வாங்கினார் அவரு கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் திருஞாந்த சமுதர் பிறந்தார் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் அவர் வாழ வைத்தது போல பாக்கி மூணு பேரும் வாழ வைக்கல அதனால் அவர்கள் மட்டும் இருந்து அர்த்தம் அல்ல என்பதையும் எண்ணிக்கொள்ளுங்கள் இல்லையா ஆமாம் இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வர்றேன் என்னுடைய பன்னெண்டாவது வயசில் என்னுடைய குடும்பம் அதாவது என்னுடைய தாப்பனாருடைய குடும்பம் ரொம்ப நொடிச்சு போச்சு நொடிச்சத்துக்கு காரணம் அண்ணன் தம்பியினுடைய விரோதம்தான் காரணம் இந்த அநியாயத்தை எங்கே போயிச்சு எங்கள் சித்தப்பாவே காரணம் எங்கள் அப்பாவினுடைய வாழ்வை கெட் வாழ்க்கை கெடுவதும் இருக்கு எப்படி ஆமா எங்கள் சித்தப்பாவுக்கு பிள்ளை இல்லை எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு பையங்கன்னா ரெண்டு பண்ணும் என்ன பண்ணுவாரு ஒரு கோர்ட்டுக்கு ரெண்டு கோர்ட்டுக்கு இழுத்து அடித்தாரு போச்சு கையில் இருந்த பணம் சொத்து எல்லாம் போச்சு ஆக ஒவ்வொரு பிள்ளையா ஒவ்வொரு இடத்துல விட்டார் வேலை பார்த்த இடத்துல ஒரு பிள்ளைய விட்டாரு என் தாப்பன விட்டாரு என்ன தருமபுர மடத்துல வண்டி விட்டாரு தருவரம விடும்போது ரெண்டு தேவாரம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு நம்ம என்ன சொன்ன தந்தையாருடைய எண்ணமும் தாயாருடைய எண்ணமும் குருநாதனுடைய எண்ணமும் நம்ம வாழ்க்கை சரிபடுக்கிறது சரிப்படுத்துகிறது இப்போ தினியா சம்பந்த சொன்னா கொஞ்சம் சொல்றேன் பாருங்க பன்னெண்டு வயசுல எனக்கு ரெண்டு தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தார் எனக்கு முதல்ல என் வாயில வந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது தான் அப்புறம் தான் வேலாயுத ஓதுவார் எங்க குருநாதன் பேர் வேலாயுத ஓதுவார் இல்லையா ஆமா எங்க தாப்புனார் சொல்லி கொடுத்த தேவாரம் எல்லாருக்கும் தோன்றி முதிரு தடை முடிமேல் முழுவன் திங்கள் பழைத்தானே வல்ல சுர்புறங்கள் மூன்றும் வரை திளையாவது துளைத்தானே சுடுதரத்தாது உடனே உமையும் திளைத்தானே தென்கூட திருவாய் சிவனடியே சிந்தைக்கு பற்றே நானே இந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எனக்கு என்ன சொன்னார் அவர் இவன் மடத்துக்கு போறான் அங்க எல்லாரும் தேவாரம் பாடுவாங்க இவனுக்கு தேவாரம் தெரியுமா அவன் தெரியாதும்பான் அதனால இது இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாரு பின்னால் என்னாச்சு தேவாரம் ஓதுவதுக்குன்னே நான் வந்து விட்டேன் இல்லையா என்னுடைய தாப்பனருடைய எண்ணம் சிவபாதயருடைய எண்ணம் திரியான சம்பந்தர் என்னுடைய தாப்பனாருடைய எண்ணம் என்னுடைய வாழ்க்கை தேவாரம் படுறதுக்குன்னே வந்துட்டேன் பாத்தீங்களானா வேலை பார்த்துக்கிட்டு நல்ல மடத்துல வேற வேற வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கு போயிருக்கலாம் இல்ல என்னையே தேவாரத்துக்கு கொண்டு வந்து காரணம் என்ன தகப்பனாருடைய எண்ணம் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் தாயினுடைய ஆசீர்வாதம் எங்க தாய் சொன்னா நீங்கள்லாம் எப்படியா சம்பாரிச்சுக்குவீங்க இந்த கடைசி பிள்ளை இருக்கான் பாரு அவன் திறமை இல்லாதவன் உடல் சரி இல்லாதவன் அதனால அவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் நீ கல்யாணம் பண்ணிக்கல உன்னுடைய நிறத்தை விட்டுக் கொடுன்னு சொல்லி எங்க அம்மா என்ன சொன்னான் எவ்வளவு நிலம் தஞ்சாவூர் ஜில்லாவில் நாலரை ஏக்கர் ஒரு இஞ்சி விட்டுக் ஒரு இஞ்சி விட்டுக் கேட்கறேன் சொன்னது எப்ப நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரி அவனே வச்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் குழந்தைக்குட்டி கிடையாது அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஏழு குழந்தை அவனுக்கு நாலு பொண்ணும் மூணு பையனும் அவன் சுத்தெல்லாம் வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான் அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன் இந்த என்னுடைய நாலரை ஏக்கரையும் அவனுக்கு விட்டுக் கொடுத்தான் அவனுடையே இருந்தது பின்னால் அப்படியே இல்லை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போன மாசம் தான் ஒரு உயில் பண்ண சொல்லி எனக்கு இந்த நிறத்துக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு பிற்காலம் இந்த நிறத்தை வந்தால் அனுபவிக்க வேண்டியது கொடுத்துட்டேன் விட்டுக் கொடுப்பானா விட்டுக் கொடுப்பானா நீங்க விட்டு கொடுத்தீங்கடா அண்ணன் நம்பிக்கை எனக்கு தெரியாது சொல்றேன் நான் கட்டுப்போம்லையா நான் சொக்க மாத்தான் ஏன் தாயார் சொன்னபடி நடக்கிறேன் எங்க தாய் ஒரு தடவை சொன்னா உங்க கிடையார்த்த கட்டி என் கிடையாரம் ஓடல மூவாயிரரூவா நிறம் போய் ஒரு நிறத்தை வாங்குன்னு சொன்னேன் ஏம்மா அது மூவாயிரம் ரூபா பெறாதும்மா ஆயரருவாதான் பெரும் சொல்கிறாங்கம்மா நீ ஆமா மூவாயிரம் ரூபா சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வாங்க சொல்கிறீன்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ அதை வாங்கி தான் தீரணும் அப்படின்ட்டா என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு வாங்கிவிட்டேன் வாங்கி பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பத்திரத்துக்கு கொண்டு எங்கள் அப்பா கையில் கொடுத்தேன் நீ ஆயரூபா நிலத்தை மூவாயிரம் ரூபாய் வாங்க சொன்ன இதற்கு பத்திரம் வச்சுக்க அப்படின்னு சொன்னேன் இங்கேயாவா அது ஏன் தெரியுமா வாங்க சொன்னேன் உனக்கு ஏன் தெரியுமா வாங்க சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் தெரியாதுன்னு சொன்னேன் அது நம்ம பூர்வீக உங்க அப்பா விற்றுட்டாரு விற்காதீங்கன்னு சொன்னேன் கேட்கல அவரு அந்த நிலம் போனதுல இருந்து எனக்கு மனசு சரியா இல்லை இப்போ ஒன்னு விட்டு நான் அது வாங்கி விட்டேன் அவ்வளவுதான் வித்தியாசம் மூவாயிரம் ரூபாய்ச்சி நீ கவலைப்படாத போயிட்டு வந்துட்டார் இல்லையா இந்த மாதிரி தாயாரும் தந்தையாரும் குருநாதனும் சொன்னபடி நாம நடந்து விட்டமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவும் கிடையாது வா வாத்தான் இருக்க அமைதியா இருக்கேன் கவலையே போடுறதுல எவ்வளவோ கவலைகள் எவ்வளவோ தொந்தரவுகள் கவலையே போடுறது ஏன் எல்லாமே சீவந்த சரி இப்ப திருஞான எடுத்துக்குவோம் போன மாசம் திருஞான கொஞ்சம் சொன்னேன் உங்களுக்கு நேரே ஓட்டணும் பிறந்தார் எதுக்கு பிறந்தாரு வேற்று சமயத்தவர்களை ஒழித்து கட்டி ஒழித்து கட்டினா தானே வாழ முடியும் அப்ப தவறுதானே அப்படின்னு அது எப்படி சொல்ல முடியும் நீ என்ன கொல்ல கொல்ல வர்ற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சொல்லு உண்டு அல்லவா ஆமா திருநாள் சம்பந்தருடைய நானூத்தி சில்லரை பதிகத்துல ூத்து சில்லற இடத்துல பௌத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்கள் எழுதி வச்சிருக்கோம் இந்த நாநூற்று சில்லறை பதிகத்துல நானூறு இடத்துல தவறாமல் சொல்லி வச்சிருக்க அப்ப என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சைவ சமயத்தை வாழ வைக்கணும் இப்ப வேற ஒருத்தனை அடிச்சு நவர்த்தினாதான் இதை வாழ வைக்க முடியும் அதனால நாட்டை விட்டு அவனோட விரட்டுறதுக்கு என்ன வழி அதை செய்து விட்டு இது விட்டார் அப்படி என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பதியத்திலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்கள் சொல்லத்தான வென்று சொல்லத்தான வென்று இருக்கு இப்ப மறைமுகமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆமாம் நீ வந்து அந்த போச்சிரி பசங்களெல்லாம் தயார் பண்ணுறதை பற்றா தான் உங்களோட பேச முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல நம்ம நாட்டு பிரதமர் இல்லையா ஏன் சொல்லிட்டு இருக்கிறாரு போச்சுரி பயல்கள் இருக்கிற வரைக்கும் வாழ முடியாதுன்னு தெரியும் அவருக்கு யார சொல்கிறான் உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் மறைவாக சொல்கிறேன் ஆ ஆமாம் ஏழு பேரையும் எட்டு பேரையும் சுட்டுக்கிட்டே இருக்கிறான் நிமிந்து எடுத்துட்டுது பத்துிமிட சு தொலைச்சுட்டா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் தடுக்க முடிஞ்சதா அது தெய்வத்தின் தீர்ப்பு தெரியுமா ஆமா தெய்வத்தின் தீர்ப்பு இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பஸ் விட்டு பார்க்கிறாங்க ரயிலை விட்டு பாக்குறாங்க விரோதம் வேண்டாம் அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியல என்ன பண்ண விட்டு அதை பண்ண சொன்னாங்க இப்போ முதல் பதிகத்திலேயே சொல்றாரு பொறியியல் சமணம் கூற நெறி உலகம் பலி சேர்ந்தவர்கள் நன் மத்த யானை மறுக ஊறி போர்த்ததோ மாயம் இது என்ன இத்தர் போலும் பிரமாபுரமேவிய விமானிவன் முதல் பதியத்திலேயே அதுக்கு அடுத்த பதியத்துல மடையில் வாழையில உணர்வரியான் முடையிலே மூர்த்தியா திரு ஒருவன்படி தாழ்மணிவார் தக்காளே பிறக்கும் சமணரும் உத்த துவர் தோய் உருவிலாளரும் பிறக்கும் சமணரும் சொல்ல தவறல பாருங்க இப்படி நானூத்து சில்ல பதியத்திலையும் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் இவருடைய நெஞ்சில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது இவரோட விரட்டினாலொழி அந்த சைவ சமயங்க வாழ்வதற்கு வழி கிடையாது ஆமா அப்படி தின்னமா எண்ணி விட்டார் எண்ணுவதற்கு என்ன காரணம் தந்தையாருடைய எண்ணம் தந்தையாருடைய எண்ணம் ஆமா என்னுடைய தந்தையாருடைய எண்ணம் தான் நான் தேவாரம் பாட வந்தேன் ஆமா இப்படி இருந்துகிட்டே இருந்தார்கள் மதுரையில தான் திருஞான சம்பந்தருடைய வெற்றி உலகம் கிடைச்சது அவருக்கு மதுரையில் அரசனை தன்மையை படுத்தி கொண்டு அந்த சமணர்கள் கோயிலெல்லாம் இழுத்து மூடிவிட்டான் திறந்திருந்தது ரெண்டு பேருக்காக யாருக்கு மங்கேரக்கரசு யாருக்கும் குலச்சிரியாருக்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க வேற ஒருத்தர் போயிருந்தா கூட மூடி இருப்பான மங்கே கரெக்டு போறா மந்திரி போறாரு இல்லையா ஆமா பன்னலம்புணரும் பாண்டி மாதேவி கோவில் திற ஆதி சேர்ந்துட்டான்சரை காட்டில் இருந்தார் சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி வந்து சரி பண்ணுங்க இல்லையா ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருப்பார் ஆமா ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருப்பாரு நாட்டினுடைய நடப்பவருக்கு தெரியாமலா இருந்திருக்கோம் நல்லா இருக்கு கல்யாணம் சம்பந்தத்துக்காக தெரியலன்னு சொல்ல முடியும் இல்லை வந்து சொன்னாங்க சரி இதை போலாம் அப்படின்னுட்டார் கோபாலான்ட்டார் பக்கத்தில் இருந்தார் அப்புறம் சுவாமிகள் அவசரப்படாதீங்க பொல்லாதவர்கள் அவன் என்னையே யானையை விட்டு அடரை செய்தான் நஞ்சு கலந்தத நஞ்சு கலந்த பாசோற்ற கொடுத்தான் கல்லுல கட்லி கடல போட்டான் நீ சின்ன குழந்தை போகண்டாம் அப்படின்னா ஆண்டவன் என்னுடைய உள்ளத்துல இருக்கிறான் நான் கவலைப்பட மாட்டேன் நீர் இங்கே இருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடர் திருப்பதியை முன்னு ஒண்ணு தோழி பங்கன்னு உண்ட கண்டன் மிக நல்ல தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமை அடிந்து என் உடமே புகுந்தனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் உடனே ஆத்தரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே புத்தரோட மனைபாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடவேன் அப்போ சொல்லிட்டார் அங்கேயே சொல்லிட்டார் இந்த புத்த சமண பசங்களை இந்த திருநீரே அழிக்கும் சொல்லிட்டு பாட்டு இல்லையா உடலியோடு விசையற்கு குணமாய வேடபியனும் இணைந்து என்னால் புத்தரோட அழிவிக்கும் அண்ணன் திருநீர் சம்மதித்திடமே அப்போவே சொல்லிட்டார் எப்படி தெரியும் எப்படி தெரியாம இருக்கு தீர்க்க தரிசி பின்னால வர்றது முன்னாடியே தெரியும் ஆமா என் தந்தையாருக்கே தெரிஞ்சுத இவன் தேவாரம் பாடுவான் அப்படின்னு இல்லையா இப்போ சிவன் அப்ப சிவபாதகரத்திற்கு எப்படி தெரியும் ஆ ஆமாம் புறப்படு போயிட்டாரு மதுரைக்கு போனார் மதுரை தான் அவன் கேந்திரமா வச்சிருந்தான் இல்லையா ஆமாம் நேராக அவர் கோயிலுக்கு தான் போனார் திருஞாசமுத்திரம் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகரும் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா நேர கோயிலுக்கு தான் போவாங்க இல்லையா ஆமாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி நான் உன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன் இங்கே கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது போய் சொல்லிகிட்டு போவாங்க இப்போ நாம் நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தன் வந்தாக்கா வாங்கன்னு நம்ம கூப்பிடணும் அவன் போறவன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு போகணும் வர்றவன் இப்போ வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு யாரும் வாங்கன்னு கூப்பிடுறதில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு போய் சாம போகிறவனையும் இடிச்சுக்கிட்டு பேசாமல் போய்ட்றான் அப்படி போகிற வர்றவனை வாங்கன்னு கூப்பிடணும் போகிறவன் போயிட்டு வரேன்னு சொல்லாமல் இருக்கணும் இப்போ சொல்லிட்டு போவோம் அப்படி சொல்லாத போயிடு ஒன்றே ஒன்று உண்டு எது உங்களுக்கு தெரியும் அங்கே உள்ள ஒன்று பேசாமல் படுத்திருக்கோம் இல்லையா ஆமாம் அந்த வீட்டில் தான் அப்படி வாங்கணும்னு கூப்பிடறது இல்லை போகலையும் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை இல்லையா ஆமாம் நேர கோயிலுக்கு போனார் ஆமா நடுமத்திலே இருக்கிற கோயில்கள் போனாரு அவ்வளவாயா உனக்கு சம்மதமா இது உனக்கு சம்மதமா ஓர் இல்லையா இந்த அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியும் பாடுறார் அபூர்வமான திருப்பதியும் மாதிரிக்கு போன உடனே மாட் பால பாட்டு தோறும் இந்த சமணர்கள் செய்த போக்க அவர் சொல்ல தவறல சொன்ன ஒவ்வொரு பதிகத்திலையும் எட்டாவது பாட்டுல ராவணன் கைராயமலையை தூக்கினான் பாடினான் அருள் பெற்றான் அப்படின்னு சொல்லி இருக்கார் நானூறு பதிகத்திலையும் ஒரு பதியும் ரெண்டு பதியும் விடுபட்டு இருக்கும் அவ்வளவுதான் ஏன் இப்படி தவறு பண்ணினாலும் அவனை பாடினால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று எந்த குறிப்பு அதில் இருக்கிறது என்று தெய்வ சேர்க்கிலாரே எழுதி வைக்கிறார் ஆமாம் ஒன்பதாவது பாட்டு தோறும் அந்த அந்த நானூறு பதியத்தில் இருக்கியா ஏதேன்னு ஒரு பதியும் ரெண்டு பதியும் விடுபட்டு இல்லையா ஆமா ஒம்ப ஒன்பதாவது பாட்டு தோறும் விஷ்ணுக்கள் அவனை தேடி காண முடியாத கடவுள் அப்படின்னு பாடிச்சிருக்க காரணம் என்ன அவன்தான் பெரிய தெய்வம் அப்படின்னு தெரியணும் எல்லாருக்கும் ஆமாம் ஆணவம் பிடித்தவனுக்கு காண முடியாது அன்புனால அவனை தேடி கண்டுபிடித்து விட முடியும் அதனால தான் தேடி கண்டு கொண்டேன் திருமாவோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு அவன் ஆணவத்தினால தேடுனா கிடைக்கல ஒரு அன்புனால தேடினார் கிடைச்சது சொன்ன ஒன்பதாவது பாட்டு தோறும் தவறாம சொல்லி வச்சிருக்கோள் பாருங்க அவருக்கு சின்ன பிள்ளை தான் சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியாது தவத்தின் முதல்வர் திருஞான சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியுமா சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம் சிவனடி சிந்திக்கும் நான் பிரித்து பார்க்கிறேன் அதுல இருக்கிற இசையும் தாளமும் மிக உயர்வாகவே இருக்கிறது ஆமா நல்லாவே இருக்கு நான் இசையும் படிச்சு தேவாரமும் படித்தேன் இசையும் படித்து பார்த்தேன் நல்லா தான் இருக்குது ஆனால் மடாதிபதிகளும் சைவர்களும் ஆதரிப்புத்தான் குறைச்சம் மருமகப்பிள்ள வருவான்னு சொல்லிவிட்டு வடபாயசமெல்லாம் வச்சுப்பட்டான் திடும்னு மா ஃபோனில் கூப்பிட்டு அம்மா நான் இன்றைக்கி வர்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டான் அவன் சாப்பிட்டான் அவன் சொன்னாலாம் நம்ம பையனும் மரும புள்ளை மாதிரியே சாப்பிட்றான் அப்படின்னு ஆமா அந்த மாதிரி தேவாரத்தை ஆதரிப்பு குறைச்சலா இருக்கு மடாதிபதிகள் ஆதரிக்கிறது இல்லை சொற்பொழிவு சொற்பொழிவு சொற்பொழிவு மண்டையில் அடிச்சுக்கிறாங்க தேவாரத்தை பத்தி சொற்பொழிவுதான் இசையாக வந்ததா அது சொற்பொழிவா வந்ததா எப்படி வந்தது அது எப்படியா வந்தது சிறப்பதி யாரும் இசையா வரல சீவிக சிந்தாமணி இசையாக வரல திருக்குறள் இசையாக வரல தேவாரம் தமிழ் பரப்பும் கேப்பியா நீ பாட சொல்லி விட்டுமா இல்ல சொற்பொழி வச்சு இந்த தேவார ஓதுவார்கள தூக்கி எரிஞ்ச திரும்பிய பார்க்கறதுல தேவார ஓதுவார்கள அறுபது வருஷமா பாடசாலை நடந்தது தருமரத்துல இழுத்து மூடிவிட்டார் அப்ப ஒ பண்டிதி இருபத்தி இருபத்தி அஞ்சும் ஒழுங்கா நடத்தினார் ஓரளவுக்கு ஒழுங்கா நடத்தினரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஓதுவார்கள் அதுல இருந்து படிச்சு வெளியேறான் இவர் தேவாரம் படிச்சு வருதான் இப்ப இருக்கிற பண்டார ஆமா போனாரு இத இழுத்து மூடிவிட்டார் தேவார பாட்சாலை அவுட்டு யார் கேட்கறதவரா யார் கேட்க முடியும் கிட்ட நெருங்க முடியுமா போய் பாருங்க பதினெட்டு வாசப்படி இருந்தாண்டு தான் நீங்கள் நிற்க முடியும் இல்லையா தேவாரம் இசையாக வந்ததா சொற்பொழிவாக வந்தது ஐயா ஏன் ஏயா இழுத்து மூணுண்ணே அப்படின்னு கேளுங்க நான் கேட்க முடியாது திருவாரூரிலே தேவார பாட்சாலை வைக்கவே இல்லை எப்போதும் போடாத எப்போதும் போடாத மகாலட்சுமி எப்போதும் போடுற மூதேவி எப்போதும் போடுற மூதேவி இல்லைன்னுட்டா எப்போதும் போடாத மகாலட்சுமி என்னமோனு சொன்னது நாங்களா அந்த மாதிரி கதையா அவர் திருவாரூர் பண்ணார் இது மா எந்த மடமும் பார்த்தால வைக்கல எனக்கு வைக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை எங்கேயும் கோயில்களில் ஒழிஞ்ச வேலையில் ஒரு பத்து பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் மெயினாக பாடசாலைன்னு வைக்கல எனக்கு செஞ்சு திருவாரூர்லையும் வைக்கல திருவந்தாளுயும் வைக்கல திருப்பந்தால கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க அப்புறமா தூக்கி போட்டாங்க அனந்தி தம்பரான் இருக்கும்போது அனந்தி தம்பரானுக்கு தேவார இசையில மிகவும் நாட்டம் உடையவர் இப்போ இருக்கிற அவர் தூக்கி அறிஞ்சிட்டாரு எல்லாத்தையும் ஆமாம் இப்படியே விட்டுட்டு போனா யார் கேட்கறது அவங்கள யார்தான் கேக்குறது கேட்கவே முடியாதான் இப்ப அறுபது நாற்பத்தொன்னு ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு எழுபத்தொன்னு தொண்ணூத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று அதுல ஒரு ஐம்பது இதுல ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு வருஷமா அந்த படத்தால இருந்தது மூணு வேலை சாப்பாடு போடுவாங்க வருஷத்துல நாலு வேடி துண்டு கொடுப்பாங்க அதுக்காக ட்ரஸ்ட் கூட பண்ணியிருக்கேன் கொடுத்தேன் ஒரு நான் ஓதுவார் தானே பணக்காரனாண்ணா கோடிக்கணு கொட்டி வச்சிருக்கேன் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தேன் தேவார படத்தில் ஒழுங்காக நடத்திங்க அப்படின்னு நான் முப்பது லட்சம் ரூபாய்க்கு ட்ரஸ்ட் பண்ணிருக்கேன் இது என்னத்துக்கு என்ன இதையும் அப்படின்னா அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இழுத்து மூடிவிட்டார் யார் கேட்கறது இப்படியே விட்டுட்டு போனா தேவார இசையே இந்த நாட்டில் போயிடும் இப்பவே இல்லாம போயிடுது இப்பவே இல்லாம போயிடுது அதனால கொஞ்சம் விழிப்பாக நீங்கள்லாம் இருங்கள் அங்கங்க தேவாரம் பாடினாங்கன்னா கொஞ்சம் ஆதரிப்பு காட்டுங்கள் ஆதரிப்பு காட்டி அதை தேவாரம் பாட சொல்லி கேளுங்கள் இல்லாட்டி போனா இன்னும் கொஞ்ச நாள் போனா தேவாரம்னா என்னன்னு தெரியாமலே போயிடும் போல இருக்கு இல்லையா ஆமா தருமபுரத்தில் வந்து சிவாகிரமத்துக்குன்னு பாடசாலை இருக்கு அதுக்கு கட்டடம் தனியாக இருக்கு இருக்கு ஆமாம் திருப்பந்தாள் மடத்துக்கு சொந்தமான மடம் ஒன்று இருந்தது தருமபுரத்தில் அதை அருணந்து தமிழ்னா தேவார பாடசாலைக்குன்னு எழுதி கொடுத்தாரு அது ஏவது நீங்க நீங்க தான் கட்டல அவருக்கு கொடுத்தாரில்ல பாடசால கட்டடம் அரியா நடத்தினீங்களா இவங்களெல்லாம் யாரும் கேட்க முடியாது யாரும் கேட்டுக்க முடியாது பரமசிவன் வந்து கேட்டாலே வேற வகை கிடையாது இல்லையா நான் பரமசிவன் ஒப்படுத்த ஆமா ஆனதுனாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நான் வேலையை விட்டு வெளியில் வந்தேன் தருமபுரி மடத்திலிருந்து நான் தேவாரம்பாடி சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் பட்னியா கிடக்குறேன் தேவாரம் சோறு போடுது எனக்கு இம்மையே தரும் சோரும் கூரையும் எவனோ கொடுக்குறான் எவனோ கொடுக்குறான் ஐயா ஆமா நான் வாயார பாடுறேன் யாரோ இந்தாங்கன்னு ஒரு நூறுரூவாய் கொடுத்துட்டு போறான் இந்தாங்கன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் நேற்று வருஷம் ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறான் இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்தான் ஒருத்தன் ஒருத்தன் நூறுரூவா கொடுத்தான் இன்னொருத்தன் ஒரு நூறுரூவா கொடுத்தான் இன்னொருத்தன் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தான் யாரோ கொடுக்குறோம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் தேவாரம் எனக்கு சோறு போடுது இல்லையா சைவ சமயத்தை வளர்த்த பாடல்களை இந்த இந்த அக்கிரமம் பண்ணுறாங்க இந்த மடாதிபதிகளும் இந்த சைவர்களும் இப்போ ரெண்டு வந்து ஒரு தபால் வந்திருக்கு ஒரு மடாதிபதியை எழுதியிருக்கிறான் தேவாரத்தை வளர்க்க போகிறான் நான் இவன் என்ன வளர்க்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் ரெக்கார்டில் பாடி தமிழ்நாடு போரா அனுப்பிட்டுருக்கேன் அதுக்கு என்னடா வகைன்னு தெரியும் அதுக்கு என்னடா வகைன்னு மீன் சொல்லலை இவன் தனியா என்னவோ செய்ய போறான்னா இவன் பாட்டி வளர்க்க போறானா நேற்று வந்துருக்கு இந்த தபால் இங்க இருக்கா காணும் அந்த மடாதிபதியை ஆறு என்ன தெரியாது எனக்கு நான் எவ்வளோ நாளாக தேவாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவனே எனக்கு தெரியாது அவன் என்ன தேவாரத்தை உச்சியில் தூக்கி வைக்க போகிறான்னு சொல்லியிருக்கான் சொல்லிகிட்டு இருக்கவனாம் சும்மா வாய முடின்னு போயின்னா இது ரொம்ப தவறான காரியம் தேவார இசையை வளர்க்காவிட்டால் இந்த தமிழ்ச்சை சங்கம் ஒன்று தான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட நால்வர் விடா வச்சிருக்காங்க இங்கே பத்தொம்போது பத்தொம்பதாந்தேதி நால்வர் விழா வச்சுருக்காங்க நால்வர் ஆ ஆ பதினேழாந்தேதி பதினேழாம் தேதி பதினேழாந்தேதி சாரஸ்ட் பதினஞ்சு ஆறே காலு மணிக்கு நால்வர் விழா அங்கே நடத்துகிறாங்க இது கூட நான் தான் காரணம் தமிழ் சை தமிழ் சை தமிழு சொல்கிறீங்களே அவங்க பாடுனதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் சரி அப்போனா வைங்கிட்டாங்க அதுலேருந்து ஒரு பத்து வருஷ நடக்குது இல்லையா ஆமாம் இந்த மாதிரி தேவாரத்தை ஒதுக்கி விடுகிறார்கள் இந்த மடாதிபதிகளும் இந்த சைவர்களும் இதெல்லாம் நீங்க கண்டிக்கணும் சொற்பொழிவு தான் எப்படி சொல்லி வச்சுக்கிட்டு சொற்பொழிவு பண்ணக்கூடாது இங்க ஒரு ஓதுவார போட்டு பார சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் சொன்னாதான் சரிபட்டு வரோம் அடிதடியில் போந்தா தான் சரிபட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அது உங்க இஷ்டம் விட்டுருங்க ஆக திரு மதுரைக்கு போனார் அப்பவே இந்த பதிய சொன்னார் திருந்த பசங்களை ஒழிச்சு கட்டிபடும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அறுவநாலபாய் மறுவிநாந்தன் இருவர் ஏத்தர் என்று உருவம் ஆரம் நாகமாம் சீரநாளபாய் சேரமன் செட்ட வீரன் என்பதே அப்படினா ஆமா சார் இவர் போனார் இவர் தங்கறதுக்கு ஒரு மடம் கொடுத்தாங்க தங்கி இருந்த உனக்கு தைரியம் இருந்தா நீ நேரம் கூடுக்கலாம் ஏன் அவர் தங்கி இருந்த போட்டு தீய வச்சான் செய்யலாமா எனக்கும் ஹைகோர்ட்ல கேஸ் போடணும் ஹை கோர்ட்ல தோத்துன்னா பெரிய கோர்ட் போகணுமே தவிர அடிதடியில் இறங்கலாமா அது எவ்வளவு பெரிய முட்டாசனமான செய்விகை அது திருஞான சமுதர் தங்கியிருந்தாரு அந்த மடத்துல கொண்டு தீய கொண்டே வச்சான் செய்யலாமா அப்படி செய்தான்கள் இந்த இந்த மகாபாவிகள் யாரு சமணர்கள் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தா மடம் பத்தி எரியுது திருஞான எழுப்பி சொன்னாங்க மடம் மடத்துல யாரோ தீயை வச்சு விட்டான் எரியுதுன்னு எந்திரிச்சு வெளியில்னு வந்து பார்த்தாரு மக்கள் இப்படி தீய வழிக்கு போவதற்கு காரணம் என்ன மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அல்லவா அதனால மன்னன் தான் இதுக்கு பொறுப்பு இந்த தீ போய் அந்த மன்னனை பிடிச்சிக்கிட்ட சொல்லிட்டு ஒரு பதியம் பண்ணார் பதியம் பண்ணார் ஆமா அடிதடியில் இறங்கல இந்த தீக்கு காரணம் இந்த மன்னவன் இந்த கூண்பாண்டியன் அல்லவா ஆமா இத போய் அவனை பிடிச்சுக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் பண்ணார் செய்ய வாய்மேவிய ஐயனே ஆ பொ அமணர் பொய்ப் பசங்க கிளீனா சொல்லிட்டு போறார் மறைமுகமாக கூட சொல்லல பொய்யராம் அமனர் கொழு உஞ்சுடன் பையவே சென்று பாண்டியற்காகவே அத்தனே அஞ்சல் என்று அருள் செய்யணே எத்தராம் அமணர் கொழு உஞ்சுடர் பத்தி மண் இந்த தீ போய் அந்த பாண்டியனை பிடிச்சிக்கிட்டோம் மெதுவா பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாரான் அதுக்கு விளக்கம் எழுதினார் தெய்வ சேக்கிடாரு பெருமான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை மெதுவாக போய் பிடிச்சிக்கிட்டு உண்டு பையன்னா மெதுவான்னு அர்த்தம் ஏன் வேகமாக போச்சுன்னு சொன்னால் பாண்டியனுக்கு ஏதாவது வந்துடும் உயிருக்கு ஆபத்து வந்துடும் மங்கையர்கரசியார் மங்கள நானோடு இருக்க முடியாது அதனால அந்த பெண்ணுக்காக வேண்டி மெதுவாக போய் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு இல்லையா அதுக்கு விளக்கம் கூட சேக்கடா இருக்கிறாரு நினைக்கிறேன் சரியா ஞாபகத்துக்கு வரல அப்ப இந்த பதியம் இப்படி பாண்ட உன்னு இந்த தீ போய் அவனைப்படுத்திக்கிட்டு அப்ப இந்த பதிகத்தினுடைய வெயிட் பாத்தீங்களா இந்த பதிகத்தனுடைய வெயிட் தெரியுதா இது ஏன் இந்த சைவத்தில் உங்களுக்கு தெரியல ஆமா ஒரு பதியம்பூரா அப்படிதான் சொல்றாரு அவர் தக்கன் வேள்வி ஜகத்தன் உள்ள அளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்ய எக்கராமனர் கொடு குஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்கு வாய் மே அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்று அருள் அருள் சுட்டராம் அமனர் கொழு உஞ்சுடன் பட்டிமண்டல் பாண்டியர்காகவே அது எம் என்னைக்கு வரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அதுக்குள்ள முடிஞ்சு போய்டும் பொருள் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஐயோ யோ யோ ஒன்று கிடந்து கத்துறான் பாண்டியன் பன்னெண்டு மணிக்கு கத்துறான் மங்கேஸ் அரசு போய் பார்த்தார் கணவன் ஏதோ தீவாய்ப்பட்டு விட்டான் பொருள் இருக்கு தீ எரிஞ்சது மாதிரி கத்துறான் பார்த்தா உடம்புல எல்லாம் உடம்புலாம் ஒன்று தீ புண்ணை காணும் ஆனா தீ மாத உடம்புல எரியுது எரியுது எரியுது எரியுது அதுக்குள்ள கொலை செடியா இருக்க செய்தி போயிடுது ஒரு ஒரு பெரிய மதத்தாலே வந்து தங்கி இருந்த இடத்துல வினியா தீய வச்சானு பெரிய தப்பல்லவாது பாண்டிய கிடக்கிறான் பாண்டிய நாட்டுல வைத்தியத்துக்கு என்ன குறைச்சலா மருந்துக்கு குறைச்சலா அந்த தீ தீ எரிச்சலை ஏன் அடக்க முடியல முடியல கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் எப்போதுமே குடும்பத்தொரு நல்லது போலது நடக்குதுன்னா மனைவிதான் அதை சரி பண்ணுவான் சரி பண்ணணும் சரி பண்ணுவா அல்லவா ஆ மெதுவாக கணவனுகிட்ட போன என்னங்க ஒரு மதத்தலைவர் பெரியவர் சிவனுடைய அருள் பெற்றவர் நம்ம நாட்டில் எழுந்திருந்தார் அவர் அவர் தங்கியிருந்தார் ஆவணி மூல வீதியில் இப்போவும் இந்த திருநாள் சமுத்திர மடம்னு இருக்குது இருக்கே தவிர அது ஒன்றும் தேவாரத்துக்கு ஒன்றும் பண்ணலை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு திருஞான சமுத்திர மடம் இருக்குது இப்போவும் ஆமாம் ஒரு தேவார விழா உண்டா அங்கே இந்த திருநான் சமுத்திர மடத்தில் இதையாவது நாம் சொல்லிவிட்டோம்னு வச்சுங்க உடனே ஒரு வக்கீல் ஓட்டு போடுறா அவனை பார்க்கணும் அப்படின்னு அது வேணா செய்வாங்க அந்த வேலையை செய்வான் கெடுதல் செய்யறதுக்கு ரெடி அதுலேயும் ஓதுவாரா ஓதுவாரா அப்படி பேசுகிறான் ஒரு வக்கீல் ஒட்டுப்பட்டு என்ன பண்ணுறான் பார்க்கலாம் ஆமாம் திருநெல்வேலியில் ஒரு கிறிஸ்டின் ஏதோ தவறாக எழுதிவிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேப்பர் ஒன்று போட்டு வெளியில் கொடுத்தாரு அவன் உடனே மறுநாள் ஒரு க தவாறை எழுதணும் அவருக்கு இந்த போட்ட பேப்பரை வாபஸ் வாங்கலைன்னா அவன் பெருல ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுருவேன் தொலைச்சி விடுவேன் உன்ன அப்படின்னுட்டான் வாபஸ் வாங்கிட்டு என்ன அவன் கேஸ் போட்டான்னா நான் எங்கே போவேன் ஹைகோர்ட்டு போய் நிற்க முடியுமா என்னால் என்ன சொல்லுவீங்க இவருக்கு ஏன்யா இவறுபாடு பாடிட்டு போக வேண்டியது தானியா இவருக்கேன்யா எல்லாம் பற்றி சொல்கிறாங்க சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லுவீங்களே தவிர அவங்க செய்தது தவிர செய்தது தவறுன்னு தெரியாது உங்களுக்கு இல்லையா ஆமா ஆக இப்ப இந்த தினியாசன மடம் கூட இருக்கு தேவாரம் பூரா இருக்காடல பாடியிருக்கேன் திருவாசம் பூரா பாடியிருக்கேன் அந்த மடத்தில் கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணாங்களா எனக்கு மரியாதை பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் நீங்கள் எண்ணி விடாதீர்கள் எனக்கு மரியாதை பண்ணினா அந்த தேவாரத்துக்கு பண்ணது மாதிரி தேவாரம் பூராணி ரெக்கார்டில் பாடி இருக்கியப்பா அவனு சொன்னாங்களா எந்த மடாதிபதியாக சொன்னாங்களா கிடையாது தருமபுரம் மடாதிபதி ஒருத்தர் தான் சொன்னார் ஆமாம் ஒரு மடாதிபதி எழுதினேன் தேவாரம் பூரா கேசட்டில் வந்திருக்கேன் கேட்டிங்களான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு பதில் எழுதி விட்டாரு எப்படி ஆ ஆமாம் கையில் கோடி கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு திருபாசகத்தை ஒருத்தன் எடுக்க போகிறான்னு சொன்ன உடனேயே லட்சம் ரூபாயும் கோடி ரூபாயும் கையில் கொடுத்தாங்கல்ல தெரியுமா உங்களுக்கு ஆமாம் கொண்டு ரூபாய் கொடுத்த ஒரு மிடாதிபதி அது யாருன்னு எனக்கு தெரியல என்ன ஆச்சு ஆமாம் இந்த மாதிரி ஆ ஆமாம் இவங்க ரூட் ரொம்ப தப்பான ரூட் சைவத்துக்கு தேவாரத்தில் மதிப்பு தேவார ஓதுவா மதிப்பு இல்லை தேவாரத்துக்கு மதிப்பு இல்லை அது என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் இவங்க முடியும் அது வரைக்கும் இவங்க எத்தனை ருத்ராட்டத்தை போட்டுட்டு எத்தனை மேடையில் ஏறி இவங்க சொற்பொழி பண்ணாலும் இது ஒன்றும் வளர்ந்துட போகிறதில்ல தேவாரம் ஓதுவார வளர்த்தியா தேவாரம் பட சொல்லி கேட்டியா அன்னைக்கு தான் உருப்பிடும் ரெண்டும் உருப்பிடாது உருப்பிடாது அதோடு விட்டுருங்க ஆக கிட்டம் எதுவாக போய் என்னங்க வேறு இந்த மதத்தாலே அவர் வந்திருந்தார் அவர் தங்கியிருந்தடத்தில் தீயை வச்சு அந்த தீ தான் அப்படி பிடிச்சுக்கிட்டுதோன்னு நினைக்கிறேன் அதனால் அவரை கூப்பிட்டு பார்த்தா எப்படி அப்படின்னு கேட்டவுடனே எப்போதுமே இந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவன எந்த மருந்து வேணாலும் சாப்பிடுவோம் ஆமா கத்தினால அறுத்தாலும் ஒத்துக்குவான் கசப்பு மாத்திரையே கொடுத்தாலும் ஒத்துக்குவோம் இல்லையா ஆமா அதனால என்ன பண்ணினா பாண்டியன் சரி கூப்பிடட்டான் மதங்கிதம்னா அடிபட்டு போச்சு இங்க இல்லையா ஆமா திருஞானத்துல போனாங்க பாண்டியன் ரொம்ப வெப்பு நோயில் கஷ்டப்படுறான் நீங்கள் வரணும் பெரிய மனது பண்ணி திருவருள் எண்ணி திருவருளை எண்ணி பரமசிவனே கூப்பிடுகிறான் நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி நேர கோயிலுக்கு தான் போனார் பாண்டியர்கிட்ட போனார் போகல ஆமாம் நேர பாண்டிய கோயில்கிட்ட போனார் சமணர் பசங்க பண்றா பண்றான் என்ன கூப்பிடுறான் போலாமா அவனு கேட்டார் சிவன போய் ஆமா பதிய வேத வேள்வியை நிந்தனை செய்துடன் அமனோடு தேரே பாதில் வென்றடிக்கத்தில் உள்ளமே ஆதி மாதுடனாய பரமனே ஞானம் நின்புகளை மிக வேண்டும் தன் அளவாயில் உரையுமாதியே ததீன பத்து பாட்டு பாடி கேட்டார் சிவனை கூப்பிடுறான் பாண்டியனுக்கு வெப்பு நோய் ஏன் பிடிச்சது கூப்பிடுறாங்க கூப்பிடுறது யாரு மகாபக்தி வரதை மங்கையர கூப்பிடுறாங்க பாண்டியன் கூப்பிடுக்க போய் தான் தீரும் பத்து பாட்டு பாடு கேட்டார் சாமியே வைதிகத்தில் வழி குணகாத அக்கைதவம் முடிக்காரமன் தேரறை எய்தி வாது செய்ய திருவுள்ளமே தர்மாமணி கண்டனே ஞானம் புகழே மிக வேண்டும் தன் அளவாயில் உரையும் இவ்வளவு எதுக்கு தெரியுமா உன்னுடைய புகழ் இந்த நாட்டில் இருக்கணும் வேறொரு பயலுக்கு இங்கே வேலை கிடையாது ஆமா இவனை பூரா கெல்து நாடு உருப்பிடும் ஒளி மரபாவே கிடையாது மறைவழக்கம் இல்லாத மாபாவிகள் சொல்லு எப்படி கொடுக்கிறாரு பாருங்கள் ஆமா சொல்லு சுடுது மறைவழக்கம் இல்லாத மாபாவிகள் பரிதலைக்கையற்பாய் உடுப்பார்களை முரிய வாது செய்ய திருவுள்ளமே மரியுலா அங்கையின் மாழ்வாடலே ஞானம் புகழே மிக வேண்டும் என் அலவாயில் பண்ணாரு பதில் இல்ல பதில் இல்ல ஆமா ஏழு இருக்கு செய்ய சொல்லுவோமா வாத செய்ய சொல்லுவோமா இவரை போ சொல்லுவோமா வேண்டாமா அப்படின்னு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் இல்லையா என்றான் மறுபடியும் விடலை இவர்கள் மறுபடியும் உருபதியும் பாடுறார் காட்டுமாவது உருத்து போத்து உடல் நாட்டம் ஒன்று உடையாய் உரை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்யாமன் கையாரை ஓட்டி பாது செய்ய திரு உள்ள மேரு மூடிய இப்ப நான் சொல்லிட்டே வரும்போது பக்கத்து நாட்டில் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு அநியாயமா நினைக்கிறான்னு சொல்றதுக்கு தான் சொல்றேனே தவிர அந்த நாட்டினுடைய பேரை எனக்கு சொல்ல முடியல ஏன் பயம் எவனா ஒருத்தன் ரெண்டு பேரும் இருந்து கேட்டு விட்டு ஏதாவது ஓதி ஒத்து அறியாமலே அருள் செய்த நீதியமசிவன் சொக்குநாதர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் விளையாண்டவன் இல்லவா அவன் பார்த்தான் என்னடா அப்படி கேட்குறேன் முதல்ல ஒரு பத்து பாட்டு பாடினா பேசாமல் இருந்துட்டோம் இப்போ ஒரு பத்து பாட்டு பாடிவிட்டான் சும்மா விட்டால் நல்லா இருக்காது போல் இருக்கு ஆ சும்மா விட்டால் நல்லா இருக்காது போல இருக்க சரி போயிட்டு சரி போயிட்டு வான அவனும் பாட்டாக சொல்லலை குறிப்பு தானே குறிப்பு தானே இருக்கான் ஆ ஆ அங்கேருந்து வந்தார் ரெண்டு மதியும் பண்ணார் பதில் கொடுத்துட்டான் நேராக இருக்கு வந்தார் பாண்டியன் கூனம் பாண்டியன் கூனன் பிறவி கூனன் ஆமாம் பிறவியிலேயே குருடனாக பிறவியிலேயே உடவனாக பிறவியிலேயே பறக்கிறாங்கல்ல அப்படி பிறவியிலேயே கூனனாக பிறந்தவன் அப்படி ஆனால் சண்டையில் மிக கெட்டிக்காரன் சண்டையில் மிக கெட்டிக்காரன் பழபலம் ஜாஸ்தி ஒரு தடவை சோடனை அடிச்சு உடச்சி உள்ள கொண்டாந்து தள்ளிபான் அவனை சோழனை ஒரு நாள் சோழனை கூப்பிடுறான்னா இவன் அப்படி கூனிக்கிட்டு உட்காந்துருக்கான் அவன் வந்து அப்படி நின்னான் சிவாஜி வந்து நின்னது மாதிரி இந்த இதில் என்ன சினிமா ராஜராஜ சோழன் அவன்தான் முன்ன ராஜராஜ சோழனாக இருந்தானோன்னு கூட சொல்கிறான் அப்பல இருந்தது இல்லையா ஆமா யோ யோ அவன்தான் கட்ட பொம்மனா இருந்தானும் கூட மஞ்சள் அரைச்சி கொடுத்திய கேள்வி கேட்கிறான் பாருங்க ஒரு நடிகன் அப்படி நடிக்க முடியுமா கடவுளே கடவுளே நான் கண்ணால தண்ணி விட்டு அழுதது எட்டப்பா அப்படி நான் பாருங்க தூக்கு மேடைக்கு போறேண்டா அப்படி கூப்பிட முடியுமா அப்படி ஒரு தொண்ட சிம்மக்குரல் அவனையும் எருப்பு தின் இல்லையா போயிட்டான் என்னவோ சிவாஜி வந்து உனக்கு ஒரு நினைவு மண்டபமும் சிலையோ வைக்க போறேன்னு சொன்னார் இல்லையா எனக்கு சிவாஜி நான் ரொம்ப எல்லாம் நாட்டிலே அவருக்கு புற அந்த மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் இல்லையா நேர மன்னன் அந்த மன்னன் உட்கார்ந்துருந்தோம் சோழன் எழுத்துக்கிட்டு வந்தாங்க விலங்கு போட்டு எழுத்துக்கிட்டு வந்தாங்க விலங்குல மாட்டிக்கிட்டு நிக்கிறான் சோழன் சோழா சௌக்கியமா அப்படி கேட்டா அந்த கூனை சவுக்கியக்கு என்ன குறைச்சல் என் நாட்டில் இருநூறு திருத்தலங்கள் இருக்கிறது சிவத்தலங்கள் அந்த சிவனுடைய அருள் எனக்கு இருக்கிறது எனக்கு குறை இல்லை அப்படின்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஒன்னிட்ட நல்ல பொருள் ஒன்று இருக்கு அந்த பொருளை கொடுத்தின்னா நான் ஒன்னை விட்டுடுறேன் கேளு தருகிறேன் அப்படின்னா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அதான் மங்கையரசி ளாக வந்தவங்க தான் அந்த அம்மா இல்லையா ஆமா ஈடுபொருளாக வந்தவர்கள் தான் பாண்டியனை வாழ வச்சாங்க அது விதியை பாருங்க திருஞாசமுந்தர் போறாரு பாண்டியன் படுத்துருக்கிறான் வேற்று மதத்தவர் தானே பாண்டியன் சொன்ன தலைமாட்டில் தலைமாட்டில் அவருக்கு ஒரு ஆசனம் போடு அதில் உட்கார சொல்லிடணும் தலைமாட்டில் எப்படி காரணம் என்ன திரியான சம்பந்தருடைய அருத்தன்மை அவர் அப்படி சொல்ல வைக்கிது தலைமாட்டில் உட்கார்ந்தார் சுவாமிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டான் யார் பாண்டியன் பாட்டா வருது பாட்டா வரு சைவன்களே இத கேளுங்க இந்த பாட்டை சொல்லி கேளுடா சொற்பொழிவு வைக்கிறான் சொற்பொழிவுறம் அந்த பன்னிரெண்டு பேரும் வருது பாருங்க அந்த பன்னிரெண்டு பாட்டிலையும் பாட்டா அது பாட முடியுமா இப்போ பாடிச்சிருக்கார் பாருங்க இதையெல்லாம் பாட சொல்லி கேட்கறதுக்கு விதி இல்லை அர சிவபுறம் புறவம் சண்பை அறம் மண் தன்காழி கொச்சபயம் உள்ளிட்ட அங்காதி ஆய பரமனூர் பன்னிரண்டாய் இந்த திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே பன்னிரண்டு பேரும் இதுல வருது இந்த மாதிரி பதினோரு பாட்டு பாடுறாரு பாட்டு வருது பாட முடியுமா இத கேட்டான் அழகா சொல்றாரு சாமியாரு திருக்கழுமரம் தன்னுடைய ஊருங்கிறதுக்கு பாட்டா சொல்றாரு இந்த வேளையில அங்க இருந்த சமணர்கள் கூக்குரல் போட்டான் இந்த மானி இந்த மங்கையர்கரசியார் கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க ஐயோ இந்த பயலோ ஏதாவது பள்ளிபிடுவோ அப்படின்னு பழுதிக்கு மாபென் தேவிகேன் என்று நீ பருதிடேன் ஆதியாய இடங்களில் பல அல்லர் சேர் ஈனர்கட்கு எளியனே என்று அலவாயரன் நிற்கவே ஈனப்பசங்கள் பேய்பசங்கள் இவை என்ன பண்ண என்ன என்ன பண்ண முடியும் எவ்வளவு பட்டவர்தனமா சொல்ல முடியுமா பட்டவர்தனமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போதைக்கு சொன்னார தவிர அது கருணாநிதி விலகினாலும் சரி தயாநிதி விலகுனாலும் சரி வித்தது வித்தது தான் சொன்னாரா ஏன் சொல்ல முடியாது அரசியல்ல சொல்ல கூடாது இவனுக்கு நான் எளிமையா என்ன பண்ணிவிடுவான் ஒண்ணும் பண்ண முடியாது நீ பயப்படாத பிரதமர் முடியல ஏன் சொல்ல கூடாது அதான் அரசியல் இல்லையா ஆமா இவங்கெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க அது போனா போயிட்டு புதுசாமி அவரு துளிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி என்ன மந்திரம் பாடுவேரம் இல்ல ஜன் சொன்னான் யாரோ பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இந்த எப்போதுமே இந்த தோத்தவன் ஒரு கோர்ட்டில் தோத்தான்னா விடமாட்டான் அடுத்த கோர்ட்டுக்கு போவான் வரணும் இல்லையா ஆமாம் நல்ல ஒரே கோர்ட்டில் முடிஞ்சு போச்சு அவன் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டான் அவரை ஒன்றும் பண்ணாத அப்புறம் பார்த்துக்கலான்ட்டான் இல்லையா என்னடா உங்களுக்கு வேண்டியிருக்கையா என்னுடைய என்னுடைய ஜொர நோயை போக்க முடியல உங்களுக்கு என்னடா வாதம் என்று இருக்குன்னா தீவாதம் தீயில வாதம் பண்ணணும் அப்படின்னா என்ன சாமி அப்படின் செய்ங்க தீ வளர்த்தான் மன்னனுக்கு எதுக்க தீ வளர்க்கப்பட்டது அந்த சமண சமயத்தினுடைய மந்திரம் எழுதி போடப்பட்டது எந்த மந்திரம் எரியாமல் இருக்கோ அதுதான் உயர்ந்த மந்திரம் என்று தீர்மானம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் எழுதி போட்டான் ரெண்டாவது வேறு என்ன பண்ணார் வேறு எழுதியிருந்த பதிகங்கள் பூரா வச்சிருந்தார் ஒருத்தர் சம்பந்த சரணாலயர்னு பேர் அதை வாங்கி ஒரு பதியம் எடுத்து பார்த்தாரு திருநாற்று பதியம் வந்தது போகமார்த்த புண்முலையாள் அப்படின்னு இந்த திருப்பதியும் அந்த திருப்பதி ஏழு அதை நெருப்புல போடும்போது ஒரு பதியம் பண்ணர் இது நெருப்புல போட்டா ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு ஒரு பதியம் பண்ண தளி வளரொளி தன தழில் மலை மகள் குளிர் இள வளரொளி வன என்ற பதிய அந்த ஏட்டுச்சோடியிலிருந்து கயட்டிதானே இல்லையா எனக்கு தெரிஞ்சே இந்த தேவாரம்லாம் பேப்பர்ல வந்தது எனக்கு தெரிஞ்சுதானே வந்தது ஆமா எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைலேயே எனக்கு தேவாரமே புஸ்தகமே கிடைக்கலையே எனக்கு இப்போ நான் ஆயிரத்தி படிக்கும்போது இல்லையா முதல் முதல் ரொம்ப சிரமப்பட்டு தேவாரத்தை பேப்பரில் புஸ்தகத்தில் அச்சடித்து விலை குறைவாக கொடுத்தவர் அனுநந்தித்தம்றான் இல்லையா தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் தேவாரத்துக்குன்னே திருப்பி விட்டார் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லையா ஆமா நீ தேவாரம் தான்டா பாடணும் உனக்கு நல்ல சாரீரம் இருக்குடா நல்ல தொண்டை இருக்குடா பவுன் மாதிரி இருக்குடா சங்கம் மாதிரி இருக்குடா அவனுடைய தொண்டை பாடுறா அவ சொல்லிட்டு என்ன வேலையை ரிசைன் பண்ண சொல்லி தேவாரம் பாடம் வச்ச ஒரு ஆமா இது அவனுடைய படம் இதில் வச்சிருக்கேன் இதில் இருக்கு இதில் வச்சிருக்கேன் பார்த்துக்குவேன் அவர் படத்தை அவர் போய் சந்தாரு ஆமா கிட்ட நெருப்புல போட்டார் இவனும் போட்டான் இவரும் போட்டார் அந்த போகமார்த்த புன்முறையால் திருநள்ளாற்று பதிகம் பச்சை திருப்பதிகம்னு பேசு போகமார்த்த புண்முலையாள் தன்னோடும் நகரம் பாகமார்த்த பைகள் வெள்ளேற்று அண்ணல்வரமே எட்டி ஆகமார்த்த தோருடையன் கோவண ஆடையின் மேல் யாகமார்த்த நம்பெருமான் மேயதல்லாரே யாக மாத்தெரு அதோட விடலை அதுக்கு மேல ஒரு கோர்ட்டுக்கு போறேன் நம்ம நாட்டில் கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு ரெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல நான் கோர்ட்டுக்கு போகப்படாதுன்னு நினைக்கிறேன் ஆள் போய் தான் படாத பாடுபட்டார நித்தியானந்தம் மூணாவது ஒன்று செய்யணும்னு கேட்டான் என்ன செய்யணும் துரநோய் தீர்த்து வச்சது ஒன்று நெருப்பில் அவர் பதியம் போட்டார தப்பிச்சுக்கிட்டது ஒன்று ரெண்டாவது மூணாவது ஒன்று செய்யணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் பாண்டியா அவர் வேதத்தை எழுதி தண்ணியில் போட சொல்லுங்கள் அது எதிர்த்து போகணும் நாங்கள் வேதத்தை நாங்கள் போடுறோம் அது எதிர்த்து போகணும் போனால் அதுதான் ஒஸ்தி அதான் உண்மை அதான் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டான் சரி வைகை போ வைகை நிறையா தண்ணி போகுது அவன் ஒரு மந்திரத்தை எழுதி போட்டுட்டான் இவர் ஒரு மந்திரம் எழுதினார் அப்போ இந்த போகமார்த்த புண்முலையால் முந்தடி பாடியிருந்ததை கட்டி போட்டார் மந்திரமாவதுன்னு அப்போ பாடினது இப்போ புதுசாக ஒன்று பாடுறார் இந்த புனல் வாதத்துக்காக ஒன்று பாடுறார் வாழட்டும் இந்த அந்தனர் என்பவர்கள் வாழட்டும் அப்படின்னு பாடிவிட்டார் வாழ்க அந்தனர் பசு சைவத்துக்கு மிக தொடர்புடையது உடம்பில் இருந்து வருகிற பால் தயிர் நெய் கோச்சலம் கோமயம் அது அஞ்சும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு போகுது பசுவினுடைய சாணந்தான்பூதி இல்லையா ஆமாம் ஐம்பது லட்ச ரூபா போட்டு அறுபது லட்ச ரூபா போட்டு வீடு கட்டுறான் இப்படி காலம் நாலு மணிக்கு கிரகபிரேசன்னு போட்டுருக்கான் கிரகபிரேசம் போது முதல்ல உள்ளாங்க போகிறது யார் என்ன்தான் உள்ளே போகிறான் இல்லை மனைவி போகிறாடா இல்லை மச்சாம் போகிறானா இல்லை மாமா போகிறானா இல்லை தகப்பன் போகிறானா இல்லை தாய் போறாடா யார் போகிறது யார் போகிறது முதல்ல யார் போகிற யார் போகிற பசுத்தையும் நம்முடைய பரமசிவனுக்கு அஞ்சு கொடுக்குது பாருங்கள் பஞ்சகவ்யம் நாம் பூசிக்கிற விபூதி கொடுக்குது பாருங்க பசு அதைத்தான் முதல்ல அனுப்புறோம் இல்லையா ஆமா அது அன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்குது என் வீட்டுக்கு தின ஒரு பசு வருது டெய்லி வருது டெய்லி வருது அது தான் வருமோ அதுக்காக வாழைப்பழம் தோசை இட்லி யாருக்கு இருந்தாலும் இல்லை அடிக்குன்னா அதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க இவன் வந்து தலையை ஆட்டுவான் மணி கிணு கிணு கிணு கிணக்கும் வந்தியா வா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தோசையை கொண்டு கொடுப்பாங்க சில வேள தோசை சுட்டு கொடுப்பாங்க தோசையை சுட்டு ஃபேனை போட்டு அதில் ஆற்றி கொடுப்போம் திம்மா பாப்பணம் ஒன்று அப்புறம் வேறு ஏதாவது பழம் இருந்தால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மேரி பிஸ்கட்டில் அஞ்சாறு பிஸ்கட் ஒன்னு ரெண்டு இல்லை அஞ்சாறு பிஸ்கட் கொடுப்பாங்க சரி போயிட்டு வாடா நாளைக்கு இட்லி போட்டு வச்சிருக்கேன் நாளைக்கு வாடா அப்படின்னு சொன்னா தலை ஆட்டம் ஆமா கொஞ்சம் கோமயம் விட்டுட்டு போடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா கோமயம் விட்டுட்டு தான் போவான் ஆமா டெய்லி நடக்குதுங்க யார் வர சொன்ன இ சேவாரம் பாடுற ஊடு நம்ம சிவனை பாடுற ஊடு தானே வருது நேற்று கூட வந்தான் நான் அவய வேண்ணு தான் சொல்கிறது அவனை அவங்க தான் வாடி பொடின்னு கூப்பிடுவாங்க நான் அவயம் வேண்ணு வாடா அப்படின்னா கூப்பிடுவேன் போடா வெள்ளிக்கிழமை ஆனால் அது கொஞ்சம் மஞ்சள் பூசி பொட்டு வச்சு அப்புறம் அனுப்புவாங்க போயிட்டு நாளைக்கு வாடா நாளைக்கு இட்லி போட்டு வச்சுருக்கேன் வா சொன்னால் ஆறு மணிக்கு வந்து நிற்பான் ஆறு மணி ஆறரை மணி சில வேளையில் கண்ணுக்குட்டியும் எழுதுக்கிட்டு வரான் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது இதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு இதுக்கு ரெண்டு இல்லையா வாழ்க்கனர் வானபராணியும் கடவுளே வர்றான்னு நான் நினைச்சிக்க இருப்பேன் வையிறதில்லை ஒரு நாளும் திட்டினது கிடையாது ஒரு நாளும் பஸ்ஸது கிடையாது சில வெளில பத்தரைன்னா போகமாட்டேன்னு நின்றுக்கிட்டே இருப்பான் போடா போயிட்டு நாளைக்கு வாடா போய்ட்டு நாளைக்கு வாடா போயிட்டு நாளைக்கு வாடான்னு சொன்னாத்தான் பத்து தடவை சொன்னால் அதுக்கப்புறமா தான் பின்னால் கால் எடுத்து வைப்பான் அது சந்து வீடு என் வீடு பின்னால் தான் போய் ஆகணும் ஆ இப்போ ரெண்டு நாளைக்கு வந்து என்ன பண்ண இவங்க எதுக்காக எதுக்கு எதோ கடைக்கு போயிருந்தாங்க போல இருக்கு என் சார் வேலையில் வந்திருக்குறான் ரெண்டாவது தருவியா சில வேளையில் ரெண்டு நாளைக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை உள்ள வருவான் உள்ளே வந்திருக்கான் அடுப்பாங்கிற திறந்துருக்கு உள்ளே ஆமாங்க உள்ளே பூந்து ரெண்டு வாழைப்பழம் அதை திண்டுருக்கான் அதை திண்டுருக்கான் ரெண்டு வாழைப்பழம் திண்டுபிட்டு சுண்டலுக்காக வேண்டி ஊற போட்டிருந்தாங்க போன்றுருக்கு அதை வெட்டு கொடுத்துட்டுருக்கான் இவங்க உள்ள நுழைந்தவங்க என்ன ஆடுப்பாங்க வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வாழ்த்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஆமா மழை பொய்யட்டும் அப்படின்னாரு வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னாரு வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னாரு அது வரைக்கும் கூன்பாண்டியனார் தானா நிமிந்து நின்னான் அண்ணிலிருந்து அவனுக்கு நெடுமாறான்னு பேர் அதை சேக்கிழார் என்னுடைய பிறவி கூடு கூனையும் பிறவி குருடையும் தீர்க்கக்கூடியது இந்த பாடல் பாண்டியனுடைய கூனை தீக்கல என்னுடைய பாவத்தை தீர்த்தது எழுதி போட்டாரு எதிர்த்து போச்சு அவனது தண்ணியோட போச்சு அப்புறம் ஒரு பதியம்பு நின்னுது அதுக்கு பேரு தான் திரு ஏடகம்னு போயிரு மத்தமும் மதிபதி சடையினம் பொன்னியல் திருவடி பொதுமலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்து ஒருவனே போயிட்டே இது நிக்க ஒரு மதியம் பண்ணார் அதுதான் திரு என்று சொல்லுகிறார்கள் அவர் மதுரையை விட்டு திரும்பி வரும்போது ஆண்டவன்கிட்ட சொல்லிட்டு தான் புறவிட்டது நான் வந்தேன் மூணு வாதத்துல என்ன தப்பிக்க வைத்தாய் நான் திரும்பி போறேன் அனல்வாதத்தில் என்ன பண்ணலாம் தெரியுமா திருநள்ளாற்று கோரத்தை காட்டின பாடினாரு பாடிவிட்டு பரவனிந்த கொள்கையே அவனு பத்தியும் போயிட்டு வரேன் போயிட்டு வர மூணு வாதத்தில் என்ன தப்பிக்க வச்சம் தடைச்சது சைவன் தப்பிச்சது நான் போயிட்டு வரேன் என்னுடைய பணி மொழி நான் திருவிழாத்துக்கு போறேன் திருவிழாத்துக்கு போட்டு நான் அப்புறம் போறேன் அப்படி சமயத்து சொல்லி விட்டு வர்ற வழியில யாரோ ஒருத்தவர் பௌத்தன் பாபு ஒரு அடியார் பண்ணாராம் புத்தர் சமன்களுக்கு சித்தத்தவர்கள் தெளிந்தது அழிவார் அஞ்செடுத்துலையில இடி விழுந்து காப்பாற்றி விட்ட பெருமை மதுரையில்தான் நான் பீராக்கண்ணன்னு ஒரு ஊர்ல பிறந்தேன் தருமபுரத்தில் படித்தேன் மெட்ராசுக்கு வந்தேன் இங்கே ஒரு கம்பெனிக்காரன் தேவாரம் பூரா எடுத்தான் நாடு பூரா போச்சு அப்போ எனக்கு எந்த இடத்துல வெற்றி கிடைச்சது மெட்ராஸ் இல்லை இல்லையா திருஞான சமுந்தர் சியாழியில் பிறந்தார் மதுரைக்கு போனார் மதுரையில் தான் பூரணமான வெற்றி கிடைச்சது சைவ சமயத்தை காப்பாற்றி விட்ட பெருமான் திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தில் இருக்கிறவர்கள் மறந்திருக்கிறார்கள் என்னைக்கு நினைக்க போறாங்களோ தெரியல நினைக்கிற போது நினைக்கட்டும் என்று சொல்லி திரியான சமூகத்தை சொல்ல வேண்டும் என்று போன வாரம் பாதியில விட்டுட்டு போயிட்டேன் இன்னும் நிறைய இருக்கிறது அவர் பாடிய பாடல்கள் முழுவதும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அவ்வளவையும் பாட சொன்னாலும் பாடுவேன் பாடியிருக்கிறேன் டேப் இருக்காடில் அவ்வளவும் உங்களுக்காகத்தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை இந்த தமிழ்ச்சங்கம் கொடுத்துருக்கிறது அவர்களுக்கு நந்தியும் கடமையும் வணக்கமும் என்றும் உரியது பதினேழாம் தேதி இங்கே நால்வர் விழா வைத்திருக்கிறார்கள் முடிஞ்சால் வருமே இப்போ கொஞ்சம் உடல் நலிவு எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாட முடியுது பெரும்பகுதி நடக்க முடியல முடிஞ்சா வருவேன் எனக்கு ஒன்றும் நிகழ்ச்சி கிடையாதுங்க முடிஞ்சா வருவேன் எல்லாரையும் பார்ப்பேன் இல்லைன்னா வீட்லயே இருந்துருவேன் இப்போ வீட்லயே தான் இருக்கேன் கடவுள் என்ன நீ எங்கேயும் அலைய வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே இரு ஏன்னா ஐம்பது வருஷம் சுற்றுனேன் இல்லையா நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரலையும் அஞ்சு வரலையும் சுத்தனை நீ சுத்தனை போறமடா நீ வீட்டோட இது என்னமே என்று சொல்லி வைத்திருக்கிறான் வாழ்க செய்வ சமயம் வாழ்க நால்வர் பெருமக்கள் தேவாரம் வாழ்க என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்றிக்கொள்ளுகிறேன் பஞ்சாற்றம் சொல்லி நிறைவேற்றி கொள்வோம் வாழ்க செய்வோம்